الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدًا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد قال الله ربنا جل وعلا في محكمه تنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروس ومارود وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضررين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ماله في الآخرة من خلاق ولبس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون صدق الله العظيم وقال النبينا عليه الصلاة والسلام وإن من البيان لا تشفروا أو كما قال عليه الصلاة والسلام புகழ்கள் அனைத்து மேக வல்லவனாகி அரம்பு அம்பா ஹஜல் ஜராலு ஹன்மனவானுக்கு சொந்தம் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது அவன் நாடியதை நாடிய நேரத்தில் செய்யக்கூடிய அரம்பாக இருக்கிறான் வானங்கள் பூமியினுடைய வானங்கள் பூமியினுடைய ஆட்சியை அம்பா ஹஜல் ஹராலு ஹம்மனவானு தனித்தவனாக செய்து கொண்டிருக்கிறான் மிருகங்கள் பறவைகளுடைய ஆட்சியை அம்பா ஹஜல் ல ஜாலு ஹன்மனவானு தனித்தவனாக செய்து கொண்டிருக்கிறான் மலக்குமார்கள் ஆட்சி அனைத்து கையில் வைத்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று காட்சி கூறுவதோடு அந்த அல்லாஹின் அன்பிற்குரிய அடியாரும் பெருசூதனாகிய முகம்மது அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்நாக்கங்கள் நவீனுடைய முயற்சி செய்து அப்படிப்பட்ட உத்தமர்கள் மீதிலும் அம்மாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அம்மாஹை வேண்டிக் கொண்டதன் பின்னால் என கம்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பேரன்புமிக்க பெரியவர்களே கண்ணியமிக்க கனவான்களே எதற்காகவும் படைக்கவில்லை என்று கூறுகிறான் கடியமான சோகர்களே பெரியார்களே கணவான்களே படைத்தரம்பு அன்பா ஹஜல் ஜலாலுமாலு இந்த இடத்தில் எதை கூற வருகிறான் மனிதர்களாகிய பிறந்த நாம் குடும்பம் நடத்துவது பொருளாதாரம் இது மாதிரியான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது வணக்கத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அவ்வாஹுடைய நோக்கமா கண்ணியமான மனிதர்களையும் ஜிண்களையும் படைத்த நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்காக இல்லாதியா அல்லாஹுவை விளங்குவதற்காக வேண்டி மட்டுமே மட்டும்தான் மனிதர்களும் ஜிண்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்பொழுது மனிதன் அல்லாஹுவை விளங்குவானோ அப்பொழுதுதான் அல்லாஹுவை பயப்பட ஆரம்பிப்பார் கண்ணியமான எப்பொழுது மனிதன் அல்லாஹ் விளங்க மாட்டானோ அதுவரைக்கும் கல்விகுள் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் கண்ணியமான சோதனை பாருகிறார்களே ஒவ்வொரு மனிதனும் அவன் நமது ஹசரத் ரசூல் அவர்களுடைய உண்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஜென் ஜலா ரமலானை கடமையாக ஆக்கியிருக்கிறார் ரமலானுடைய நோக்கம் என்ன என்று அல்லாஹ் குரானில் கூறும் பொழுது ரமலானை ஏன் நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்றால் உங்களிடத்தில் தப்புவா வர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ரமலானை கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் கனிமான ஒரு மாதம் முழுமையாக மனிதன் பட்டினியில் இருந்து பசியில் இருந்து தாகத்தில் இருந்து எதை சம்பாதிக்க வேண்டும் எதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஆக்குகிறான் எதற்காக வேண்டி இந்த பசி பட்டினியில் போடுகிறான் என்றால் அல்லாவுடைய பயம் சம்பாதிக்கப்பட வேண்டும் இதயங்களுக்குள் அண்ணாவுடைய பயம் உருவாக வேண்டும் அல்லாவுடைய பயம் அறிவுக்குள் கண்ணி மகனே மனிதன் எதை வேண்டுமென்றாலும் செய்வான் எந்த காலத்தை வேண்டும் செய்வான் ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்னவென்று என்னவென்று கேட்டால் எங்களுக்கு எல்லாத்திலையும் பயம் இருக்குது என்னோட பொருளாதாரத்தை பத்தி பயம் இருக்குது என்னோட கவர்மெண்ட்டை பத்தி பயம் இருக்குது என்னோட நாட்டின் நிலைமை பயம் எங்களோட பொருளாதாரம் பயம் எங்க உடையுடைய ஆரோக்கியம் அதுவும் பயம் என்னோட குடும்ப வாழ்க்கை அதுலையும் பயம் என்னோட பிள்ளை வளர்க்கும் அதுலையும் பயம் எங்களுக்கு எல்லாத்திலேயுமே பயம் ஆனால் அல்லது மட்டும் பயம் கிடையாது அல்லோகளை இல்லாமலை போய்விட்டது காரணம் இந்த கடினங்களே அல்லாஹரை யார் என்றே தெரியாது எனக்கு எனக்கு அல்லாஹார் என்று தெரியாது உலகத்தில் எல்லாத்தையும் தெரியும் எல்லா விஷயங்களும் எனக்கு அக்கு வேறு அவுதி வேறா தெரியும் ஆனால் அல்லாஹை பத்தி மட்டும் சரியாக தெரியாது இல்லை பைத்தியமோ அல்லாஹை பத்தி எங்களுக்கு தெரியும் என்று வேணுமெண்டாம் மார்பு தட்டி பேசுவோம் ஆனால் அல்லாஹை பத்தி உண்மையாக தெரியாது நெருப்பு சுடுமென்று செய்யும் அதனால நெருப்பு கிட்ட போக பயம் நெருப்பு கிட்ட போக பயம் எந்த அளவுக்கு பயம் என்றா இன்னைக்கு சாதாரணமா தண்ணீர் சூழ்நிலை பாருங்க உதாரணமா பண்ணி கொண்டு போறாரு டிரைவிங் பண்ணி கொண்டு போறாரு முன்னால வார வாகனத்துல தப்பி களறி ஹெட்லைட் கலறுகளாக போடுபட்டாலும் நல்லா ஓட்டி கொண்டு போறவருக்கும் பயம் வந்துடும் என்ன பயம் முன்னால போலீஸ் அளிக்கிறோம் முன்னால போலீசாங்கிறோம் தெரியா அத்தனை ஹெட்லைட் அனுப்பி காட்டுற போடுது என்று சும்மா பயப்படுவாரு ஏன்னு இந்த பயம் என்றா போலீஸ் யாருங்க தெரியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரியும் அவர்களால் என்னென்ன எவளுக்கு எக்ஷன் எடுக்க முடியும் என்பது என்னன்னு தெரியும் அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதும் தெரியும் அதனால பயம் சும்மா போனவரும் பயப்படுறாரு கடனால தெரியாம போடுபடுத்த ஹெட்லைட்டுக்கு வர பயம் சரி அம்மா அக்பர் ஜெல்லா எனக்கு சுஜூன இல்லையே எனக்கு எத்தனையோ அல்லாவுடைய நெந்தனைகளை காட்டும் இல்லையே எத்தனையோ ஜனாசாக்கள் அலக்கம் செஞ்சோம் என்றும் வரல எத்தனையோ ஜனாஜாக்களை குளிப்பாட்டியும் என்றும் வரல ஏன் வர இல்லைன்னா அல்லாஹரை யாரென்று தெரியாது அண்ணாவுடைய வல்லமை தெரியாது அல்லாவுடைய சக்தி தெரியாது அல்லாவுடைய சோகம் தெரியாது அல்லாஹுரை யாரு இன்னும் கல்வியை உணரல கன்னிமகனே அது இல்லாமல் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறோம் எனவே கன்னிமஹனே ஒவ்வொரு ஜும்மாரையும் அல்லாஹோய் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்றது சுண்ணத்தில் என்று சொல்றது வாஜி ஏன் இமாம் எந்த தலைப்புல பேசினாலும் சரி எந்த இகோந்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முக்திஸாவா இருந்தாலும் சரி ஏன் சூழ்நாளுடைய கொசுவாக இருந்தாலும் சரி நுணுக்கமான தலைப்புகள் பேசப்பட்டாலும் சரி ஆனால் எந்த தலைப்பு பேசினாலும் அண்ணாவுடைய பயத்தை மக்களுக்கு எத்தி வைக்கணும் அல்லாவுடைய பயத்தை பயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதை அவர்கள் செல்லணும் ஞாபகப்படுத்தணும் என்பதை ஏன் இஸ்லாம் கடுமையாக ஆக்கியது ஏனோ கடுமையாக கடுமால விழிப்புணர்வு உண்டாகணும் கல்விக்குள்ள ஜும்மாவுக்கு வந்துட்டு போற நேரம் குறைஞ்சது கொத்துபாக்கம் செய்யது அண்ணாவுடைய பயன் ஒரு சொத்து சரி உள்ளத்தில் உருவாகணும் ஆனால் கண்ணியமான சோதனை பாலகவான்களே எத்தனையோ பயான் கேட்டுட்டோம் எத்தனையோ சொத்துபாக்கள் கேட்டுட்டோம் எத்தனையோ அவதான்கள் கழிப்பிட்டோம் எத்தனையோ வகையான இலாபத்துகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் தனிமை கிடைச்சா பாவம் செய்கிறோம் கனிவை கிடைச்சா பாவம் செய்கிறோம் பாவங்களில் இன்பம் உண்டாகிவிட்டது பாவம் இன்றைக்கு போனை பொருள் மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கு போனை பொருள் கண்ட மாதிரி பாதிக்கிறாங்க கண்ட கண்ட போனை பொருளெல்லாம் பாதிக்கிறாங்க அதே போல இன்றைக்கு பாவங்களும் போகளை போல மனிதர்கள் பாவங்களுக்கு பின்னால் அதிகம் ஆகியிருக்கார்கள் ஏன் கடுமாவளே நானும் சரி நீங்களும் சரி தனிமை கிடைச்சா பாவம் செய்கிறோம் காரணம் என்ன வேண்டா தனிமையில அண்ணா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் கிடையாது அதனால கண்ணியமான சூழ்நிலை பாலு கனவாந்தனே இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை நோக்கமே கடைசி நேரம் நோத்துடைய நேரம் சக்கராசுடைய நேரம் அல்லாஹும் அடங்கி மூத்தாகணும் உலகத்துல வாழ்வென்று நேரவில்லை வாக்கு காட்டுப்பாடு சம்பாதிச்சு வானம் வீடு வாசலோட நல்ல இடத்துல பிள்ளைகளை கல்யாணம் கொடுத்து கொடுத்துட்டு கண்ண வேடிக்கான் எந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை யாரும் நினைக்கவான கடிமாளே அது இல்ல நிம்மதியான வாழ்க்கை அது இல்ல வாழ்க்கையுடைய நோக்கம் அது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் சரி அது அடையல்ல ஒரு நாடு நேற்றுடைய நாள் வரும் அன்றைய நாடுல தக்கராத்தில் அதனுடைய வழி அனுபவிப்போம் பெனிமல் அண்ணாஹோ அடையாத நோக்கு என்ன மோசாது ஒரு முஸ்லிம் எப்படி எப்படி மோசாக முடியும் ஏன் அண்ணாஹோ அடையல்ல ஏன் அண்ணாஹோ அல்லாஹ் எங்களோட இருக்கில்லயா அல்லாஹ் எங்கள அடைக்கிறது விரும்பல்லயா அல்லாஹ் எங்களோட அன்பாக இருக்க விரும்பல்லயா சுபஹான ஜல்லால் அலா அல்லாஹ் குர்ஆனின் சூரத்துர் ரஹ்மான் இறக்கமுள்ள என்ற ஒரு சூராவை இறக்கி இருக்கிறான் அர் ரஹ்மான் அல்லாஹ் குர்ஆன் خلق الانسان علمه البيان எவளோ அல்லாஹ் சொல்லி கொண்டே போகிறான் எத்தனை ஆயத்துகள் சொன்னால அல்லாஹ் உடைய அன்ப பத்தி والله ரஹ்மான் பில் உபாத் அல்லாஹ் தொடர்பு அடையறே இறக்குமளோன ஹெர்க்கிறான் والله لطيف بالعباد الله تبارك وتعالى هو ولي عبادنا ذكران ால் உலகத்தில் தாய்மை என்று கடவைகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் இருக்கலாம் தாய்மையுடைய அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ உதவ படைக்கப்பட்ட நாள் இந்த நாள் வரைக்கும் தயாவத்துடைய நாள் வரைக்கும் ஏனைய அன்புகள் உறவுகளுக்கு மத்தியில நண்பர்களுக்கு மத்தியில காதலர்கள் என்று கண்மூலித்தனமான முட்டை தடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மத்தியில இது மாதிரியான அன்புகள் அனைத்தையும் வந்து சேர்த்து அனைத்தையும் ஒன்று சேர்த்து அல்லா சாதாரணமாக சாதூர் செஞ்ச ஒரு அடியானோட அல்லா காட்டக்கூடிய அன்புக்கு ஒரு நாள் அமைச்சா ஏனைய அன்புகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் கெடுதலா தன்னுடைய அடியார்களோடு அவ்வளவு இறக்கம் உள்ளவன் அதனுடைய விசரீதமும் தான் தலைப்பு என்னுடைய தலைப்பு சூனியமும் அதனுடைய விசரீதமும் ஆனால் கண்ணியமான அவர்களே இந்த தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாலே முதலாவது விளங்கணும் சூனியத்துடைய விசரீதங்களை விளங்குறதுக்கு முன்னாலே சூரியன் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு நிலைமைகளை வழங்கணும் அவர்கள் உண்மையான கருத்து வேண்டாம் இவர்களுடைய கருத்து அகரத் அமர் அகரத் ஜன்லா இப்படிப்பட்ட பெரும்பாலான சகாமாக்களுடைய கருத்து சூரியன் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சோகாவே அவன கருத்தை ஒரே எட்டாவிட்டோம் இதன் சோபா கன்னிமான சூழ்நிலைப்பாளர்கள் உங்களே அதிகம் இவர்களுடைய கருத்து என்னெண்டா இல்ல அவங்களுக்கு சௌகா செய்ய அனுமதிக்கப்படும் உண்மையான சௌகா செய்கிறவர்களாக இருந்தால் இந்த சூனிய என்ற நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாலே அல்லாஹோ பத்தி முதலாவது கொஞ்சம் பேசணும் ஏனென்றா அப்பதான் சௌகாவுடைய விளைவு இருந்தாகும் அப்பதான் அல்லாஹோ முழு நெருக்கமே இருக்கிற அல்லாக என்கின்ற வழிவாய் இருந்தாகணும் கண்ணிமான சூழ்நிலைப்பாளர் இடவழிகள் நிறைய இருக்கிறது இந்த இடஒழிகளை பூர்த்தி செய்யும் ஏன்னா இருக்குதானே வந்து கல்வாட கேட்க படங்கள் தான் அது ஏதோ பயன் செய்யறாங்க நான்கு வகையாக பயன் கேட்பாங்க மக்கள் நான்கு வகையாக பயன் கேட்பாங்க ஒரு கூட்டம் பயான் கேட்கறது சப்ஜெக்ட் இல்லை ஆனால் இன்ட்ரஸ்டிங் இருக்குது இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க அவங்களுக்கு பயான் சும்மா சட்டப்படியா இருக்கணும் சும்மா வெடில் மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க பயான் அந்த மாதிரி இருக்கணும் இப்படி சிலர்களுடைய கனிவா இன்னுமே ஒரு கூட்டம் பயன் கேட்பாங்க அவங்க பயன் கேட்கிற நோக்கம் என்னன்றா அவனுக்கு புதிய விஷயம் என்னமாவது வரணும் புதுசாகணும் அவரை அறிவை கூட்டிக் கொள்ற நோக்கம் தான் புதிய விஷயம் தெரிஞ்ச சம்பவம் அதற்கு மூசா சில வந்த இது எந்த நாளும் கேட்கிறது அகரத்தில் இது எந்த நாளும் கேட்கிறது அதர இது எந்த நாளும் கேட்கிறது அவங்க அதை அப்படியே அழட்டிக் கொள்வாங்க ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க அறிவை கூட்டிக் கொள்ற நோக்கம் தான் பயன் எவனுக்கும் ஹாயத்து இல்ல முன்னால சொன்னவர்களுக்கும் ஹிதாயத்தில இதுன்னோட கூட்டம் கேட்பாங்க அவங்க எப்படி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு பட்டா சரி அவங்க அறிவுக்கு பட்டா சரி சரி காண மாட்டாங்க அவங்க அறிவுக்கு அதை சரி காண மாட்டாங்க அது செட்டாவா இந்த காலத்துக்கு பொருந்தாது அது சும்மா பயான் பேச சரி இந்த ஹசரத்மாருக்கு அவங்க மதுரைஸ்தான மறைவர் மன்றத்துல பேச சொல்லி கொடுத்தீங்க அதுதான் நீங்க எப்படி பேசுறேன் அவங்க மலி கூட்டு பேசுவா எவளுக்கும் ஹிதாயத்தில் இன்னும் ஒரு சிலர்கள் தான் ஒரு சிலர் தான் கேட்பான பயான் அது பயான் எதுவா இருந்தாலும் சரி எனக்கு இந்த பேச்சில் இருந்த ஹிதாய தேவை அல்ல என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்துண்டாக்குவோம் எனக்கு மாற்றம் தேவை அதற்கு சூழ்நிலாவுடைய ஒரு வாழ்க்கை எத்தனையோ சகாபாக்களுடைய கண்களை மாற்றத்தும் தாக்குச்சு அதற்கொருமே நதியுடைய கழுத்தெடுக்க வாராறு ஆனாலும் இவர்களுக்கு அவங்க சகோதரி யோகிக்கொண்ட ஒரு வர்சனம் காசுடைய உள்ளத்தை நோக்கி சி கண்ணிமாலு இதே போல எத்தனையோ ஒரு சகாவி அவரை அவருக்கு பெரும் கொண்ட கல்லடாக இருக்கிறாரு ஒரு காப்பக்கு மேலே ஏறுவாரு அண்ணாவுடைய நேசர் அவர் வீட்டுக்குள்ள ஒரு லாம்பு வெளிச்சத்துல ஒரு பானுடைய ஆய போகிறாரு அல்லது ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அண்ணாவுடைய லோகத்தாலே உள்ள நடுக்கிறதுக்கு வேற ஒன்றும் வரலையா என்கின்ற ஆயத்தை கேட்ட உடனே அவர் நடுங்கினாரு உடனே வந்தாரு அதுவரை காலம் அவர் கொடுத்த அவர் எடுத்த களவெடுத்த எல்லா சொத்துக்களையும் அந்த மக்களுக்கு ஒப்படைத்தாரு அவரு சோவா செஞ்சாரு அதுக்கு பின்னால் அந்த ஊருடைய மிகப்பெரிய முஹ அல்லா ஒரு நேசராக மாறினார் ஒரு ஆயத்மாசிக்கு பெல உள்ளங்கள்ல தேசம் நீக்க வேண்டாம் உள்ளத்துல தாழை நீக்க வேண்டாம் போனா உடைய உணர்வு நீக்க வேண்டாம் அந்த உணர்வோடு கேட்டால் அந்த வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவார் அப்படி இல்லையா எந்த நாளும் மாதிரி ஒரு நாளும் மாற்றம் உண்டாகாது அதனால கண்ணியமிக்க சோதனிய சுவாமி தனாந்தனி முதலாவது விஷயம் என் அண்ணாக யாருந்து விளங்கணும் நிறைய புறந்தன் துணியால எதற்காக வாழ்ந்து அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊசிபர் மிகப்பெரிய ஊசிபர் உண்மைத்தில கண்கள்ல விஷம் கொரோன கண்கள்ல கொரோன இதயத்துல பொறோன அது குடும்பங்கள்ல அது நண்பர்கள் அது உறவுகள்ல அது நெருக்கமா இருக்கக்கூடியவங்கள்ல நிறைய வந்துருச்சு அதனால பொறாமைக்காரவங்க எப்பயுமே அவங்க கோவிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க அவங்க சிரிச்சு கொடுதான் அவங்க திருப்போடு தான் நிற்பாங்க ஆனால் புராண ஹசுரத்துல சூழ்நிலா சொன்னால் சொன்னாங்க அது சட்டம் யப்பு கப தற்கொலர் சட்டவ எப்படி விரலு விரகல் நெருப்பு எரிக்குமோ அதே போல புராண ஈமான எரிச்சு சாம்பலாக்கிடும் எப்ப வருங்க நீமான இழப்பாடு அப்ப எதையும் செய்ய ஆரம்பிப்பான் எதையும் செய்ய துரியவான் கண்ணியமிக்க சூழ்நிலை பாலுக நாங்களே இந்த பொறாமதான் மிகப்பெரிய காரணம் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் குடும்பத்தில் ஒருத்தர் கொஞ்சம் நல்லாண்டா ஒரு புள்ள நல்லா பிரைட் ஆயிருந்தா கொஞ்சம் நல்லா படிக்க கொஞ்சம் நல்லா ஓய்வுண்டா ஒரு நல்ல வசதி வாய்ப்போட ஒருத்தர் வாய்வாகண்டா ஒருத்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமா வாழ்றாங்க போல விளங்கிட்டா சில உள்ளங்கள்ல குறாவது பெரும்பாலும் இந்த கூட்டம் பெண்கள்ல தான் இருக்கிறாங்க பெண்கள்ல தான் இருக்கிறாங்க அதனால தான் அல்லாஹ் ஜெலா அன்மன் வாடு விருந்தர் ந்ப்பாசாதி في العقود قال الله تعالى سرت الخلق لا هذا சிஹருடைய விஷயத்துகால இரக்கப்பட்டாயர் அது الله சொல்லார் ወன் شر ந்ப்பாசாதி في العقود அது முடிச்சكله சூலிய செஞ்சி ஊதக்கூடிய பெண்களுடைய सूचीல இருந்து الله எத்த நான் பாவிகா போடுறேன் இதெல்லாம் பெரும் காள வீடுடக்கூடியவர்கள் பெண்கள் அதனால கதீவாகலே இத வீடெல்லாம் எட்டி வந்து இத வீடெல்லாம் எட்டி வந்து சோலேக்கல சோடங்கள்ல வாதியால மருமகளுக்கு இந்த சைட்ல இருக்கிறதுனால மக்களிட சில பேர்களுடைய பார்வையில எனக்குனிதனுக்கு என்ன நடந்துச்சு நோய் இருக்கிறார் அவங்களை இவருக்கு என்ன நடந்துச்சு சொன்னாங்க சூனியம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த மாதிரி அடுத்த சொல்றாரு இவருக்கு சூரியம் செஞ்சது யார் இவருக்கு சூனியம் செஞ்சவரு ஒரு ஒரு ஒரு காசி தூனியம் செஞ்சிருந்தான் அவருடைய அடியில அவர் கல்லுக்கு கீழே செஞ்சு வைக்கப்பட்டிருக்குது எதை கொண்டு செய்யப்பட்டிருக்குது இவருடைய முடியாலையும் இவருடைய தீப்பாலையும் செய்யப்பட்டிருக்குது அதுக்கு பின்னால் நன்றி சொல்லலாம் என்று சொல்லம் அந்த சூனியத்தை அல்லா நல்லா சொன்னாங்க அந்த சூனியத்தை அல்லா முறியடிச்சார் அல்லாஹ் ராகுடி நேரம் முறியடிக்கப்பட்ட மக்களுக்கும் அடிக்க வேண்டுமென் கன்னியுக்குரிய சோதனையை கால கணாம்களே சூரியன் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லா தாலா பல இடங்கள்ல சூரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்ல சொன்னான் அந்த அந்த அந்த தாட்டைகளை அதை போன்ற நேரம் சூரியக்காரர்களோட மூசா அழகாத்துக்கு ஒரு போட்டி நடந்துச்சு அகரத் மூசா அழகித்தலாம் அவர்கள் அந்த ஆண் என்ன செஞ்சார் அவர்களை போலயே சூரியக்காரர்களை உருவாக்கினான் மாதிரியை உடுப்பாட்டி மூசாவை போலே முடிய வளர்க்க வச்சு அசால் வர வச்சு ஒரு பெரிய எல்லாருக்கும் மத்தியில இந்த சூரியக்காரர்கள் ஒரு கயிறை பணந்து போட்டாங்க அந்த கயிறு சூனியத்தின் மூலமாக உருவெடுத்து சூனியத்தின் மூலமாக அப்படியெல்லாம் ஆகுமா என்று கேட்டால் ஆவும் சொல்லுது ஆவிகள் மாறிது சூரியத்தின் காரணத்தினால அந்த சூரியம் அப்படியே பாம்பாக வந்துச்சு அதுல இஸ்லாத்துக்கல்லாம் கையில் இருக்கிற அசாவை போடுங்க அசாவை கீழே போட்டாங்க அது மிகப்பெரிய பாம்பாக மாறி அந்த அனைத்து பாம்புகளையும் விழுந்துச்சு கடிவம் அதுக்கு பின்னால அந்த சூரியன் எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க மூசாவுடைய அழப்ப நாங்கள் கொண்டோம் என்று சொன்னாங்க జనివరుసోదిలే పాలక నవంగలే అజరుతుల్లాహి అలైహిసలాం ఇంద నేరతలే అజరుతుల్లాహి అలైసలాతుకు అల్లాహ్ తాలా సున్నార్ కాలా రుస మజతుం బిహిస్ సిహర్ ఇవల్ కొండ వండిర్కిరదెల్లమే సూరియల్కాన్ రుసవే ఇవరు కొండ వండిర్కిరద సూరియల్ ఇన్నల్లాహ సయ్యుల్ కద అండ్ సూరియతే అల్లాహ్ బాతిల్ అక్వాన్ ఇంద అల్లాహ్ సున్నార్ அப்படின்னா சூனியம் இருக்குது சூரியம் இருக்குது அடாவுக்கு சுலைவான் சுலைவான் போய் கபோரோ என்ன சூனியத்தை மனிதர்களுக்கு அந்த தாய்கள் படிச்சு கொடுத்தாங்க சூனியத்தை படிச்சு கொடுத்தாங்க அது மனிதர்களுடைய உடல்நல நோய்கள் உண்டாக்கும் எதுவரைக்கும் அதனுடைய விபரீகம் இருக்க வேண்டாம் மௌத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கும் மௌத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கும் சூனியம் அது மனிதர்களுடைய உள்ளங்களுக்குள்ள உணர்வுகளை வாக்கும் எண்ணம் கூட மாட்டும் ஒருத்தரை பாவம் செய்ய வைக்கும் ஒருத்தரை ஒரு கோபம் உண்டாக்கும் ஒருத்தர் பொறாமை வர வைக்கும் ஒருத்தர் ஒரு வெறுப்பு உண்டாக்கும் ஒருத்தர் ஒரு கோபத்து உள்ளங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும் சூனியம் கனிமால அடுத்த விஷயம் சொல்றாங்க சூனியத்தின் மூலமா கணவன் மனைவிக்கு மத்தியில உண்டாகும் கணவன் மனைவிக்கு மத்தியில உண்டாக்கக்கூடிய சூனியம் தான் உலகத்தினாக பயங்கரமான சூனியம் آه بيان درمان سنيهم إذا شيطان للفرش قرطان واتبعوا ما تقل الشياطين على ريس سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون أنه تستحر وما انزل على الملسين بباق العاروس وماروس وما يعلمان من أحدين حتى يقول إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون أنهما ما يفرقون به بين المرء والزوج كان لما يبطل في ربنهم ما كفر يسونية وما فرش قرطان கன்யமான சூழ்நிலை பாடுகிறவார்களே கடைகளுக்கும் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குகிற சூன்யங்கள் அது இல்லாம பல சூனியங்கள் குடும்பங்களை சின்ன பின்னமாக்கக்கூடிய சூன்யங்கள் விபரீதம் என்று பேசினா கன்யவான ஆச்சரியமாக இருக்குது எத்தனையோ வகையான பிரச்சனைகள் இன்றைக்கு மக்களுக்கு பல வகையான பிரச்சனை பல வகையான நோயாளிகளை சந்திச்சிருக்கிறோம் பல வகையான நோயாளிகளை சந்திச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி கொடுக்க ஒரு நோயாளி அவங்க கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் வயிற்று வலிவ அவர் அடுத்து நா வைத்தியசாலை வந்து ஹாஸ்பிடல் एडमिट பண்றாங்க கிட்டத்தட்ட 23 வயசு தான் அந்த புள்ளைக்கு 23 வயசு एडमिट பண்ணினா டாக்டர்ஸ்மார் கட் பளைந்து சொல்றாங்க வைத்தியல கட்டி இருக்குது ஆபரேஷன் பண்ணணும் அப்படி ஆபரேஷன் பண்ணினாங்க கட்டி எடுத்து கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி வாட்ல பண்ணிட்டு போட்டா மறுவேறு வைத்தியசாலை வந்து மறுபடியும் வந்து ஆபரேஷன் பண்றாங்க டாக்டர் சொல்றாங்க இல்ல அந்த கட்டி சரியா ஈடுபட்ட இல்ல இது கொஞ்சம் வீங்கிதந்து மருவே எடுக்கறாங்க மறுவாரம் வெட்டான வெட்டி அடுத்த நாள் ஆபரேஷன் ஆபரே ஒான்டிக்கணும் <hatır> புது பெண் கண்ணி மகளை அதாவது புதுப்பெண் புதுப்பெண்ணா என்ற எப்படி வந்தால்தான் எனக்கு வரப்போல நாலு பேர் சேர்ந்து மையத்தை மாதிரி கொண்டு வந்தார் நாலு பேர் சேர்ந்து மையத்த மாதிரி கொண்டு வந்தாங்க அந்த செல்லவாய் கண்ணிமஹாளி அதுக்கு பின்னாலே சூனியர் சம்பந்தப்பட்ட சில ஆயத்துகள் ஓடப்பட்டதுக்கு பின்னாலே அந்த செல்ல வாயா உடனடியா எழுப்பினார் சாதாரணமா நடந்து போறான் இன்னும் பல சூனியங்கள் இன்னும் சிலவங்க ஒருத்தர் வந்தாரு அவர் அவரு அவரு ஓடின ஒருத்தர் அவர் அவர் ஓட முடியாம அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்துச்சு அவருக்கு கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக நடக்க முடியாம இருந்தாரு அந்த அக்பர் முடச்சி போட்டிருந்தாங்க சூரியம் சூரியத்துடி ஆயத்தும் ஓன ஓகே ஓன கையும் காடும் இழுபட்டு இழுபட்டு இழுபட்டு அப்படியே கை கால் நேராகி அதுக்கு பின்னால் நடந்து வருகிறாங்க கனிமாலி சொல்ல வேணும் பயங்கரத்தை ஆச்சரியமான நுணுக்கங்களை சொல்லி அதனுடைய தாத்யங்களை உள்ளங்களுக்குள்ள உருவாக்குறது இல்ல வயனுடைய நோக்கம் அது இல்ல நோக்கம் அதான் அப்படி ஆகும் இது முதலாவது இறங்கும் இவனோ ஏன் நடக்குது ஏன் இவனும் நடக்குது இது எப்படி சூன்யம் உண்டானது சூனியங்கள் எப்படி செய்யறாங்க கண்ணியமர சோதனை பால்கிறேன் ஒரே உண்மைக்கு உட்கார்ந்து அவங்க சில சில குகளுடைய வார்த்தைகளை சில சேத்தான்களை அழைச்சி அவங்களை அழப்பிக்கிறாங்க அதுக்கு பின்னால் வந்து சேத்தான்கள் வந்து வத்தமாகறாங்க அதுக்கு பின்னால அவங்க சொல்லக்கூடிய முறையில சேத்தான்கள் சொல்ற எல்லா செய்யணும் பின்னால அந்த வரக்கூடிய அருங்கணும் அதையும் செய்ய சூனிய சேத்தான்கள் சனியத்துக்குரியவர்களே அது மட்டும் இல்ல இன்னும் சில தூரியங்கள் நீங்க குளிக்காமலேயே இழிக்கணும் குளிப்பு கடமையாகினாலும் சரி குளிப்பு கடுமையாகட்டியும் சரி மாச கணக்கு சொல்றாங்க குளிக்காமலேயே இழக்கணும் அதுக்கு பின்னாலும் உங்களோட வந்து சேருவோம் அதுக்கு பின்னால பரட்டை தலைகளோட எத்தனையோ பேர் இங்க நாங்க கண்டில்லை ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல சில அந்த கிட்டால போனாலும் நாட்டம் தாங்கலாம் அப்படி பயங்கரமான சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க கண்ணியமர சோதனை பால்கிறார்கள் இவர்களின் மூலமாக நான் என்ன சொல்ல வர வேண்டாம் இவ்வளவு நஜிசையும் இவ்வளவு அசிங்கங்களையும் இவ்வளவு கேவலங்களையும் செஞ்ச ஒருத்தன் தான் காப்பியானவன் அவருடைய வாழ்ந்த கனிம மருத்துவரைக்கும் அதாவது கனிம அன்வரைக்கும் வந்தனே இல்லை அது மாதிரி ஒரு தலைவர் பேரில் சொன்னதே இல்லை இவன் குபருடைய வார்த்தைகளை சொல்லி தாங்களை கூப்பிட்டு செய்யக்கூடிய சூனியத்தால மனிதர்களுடைய உள்ளங்கள் இவ்வளவு பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்க்கு என்றாலிப்பா இருக்கிறானோ அல்லா எப்படி அதே போல அல்லாவுடைய கலாவும் அல்லாவுடைய சொந்தமான வார்த்தைகள் அது மக்களோக்குள்ள கன்யமான சோதனை பாடுகிறார்களே இதால எவ்வளவு பெரிய மாற்றம் குசூராக உண்டாக வேண்டாம் சுருக்கால் உண்டாக வேண்டாம் அல்லாவுடைய கலாமான ஏன் மாற்றம் உண்டாகாது ஏன் மாற்றம் உண்டாகில்லை நானும் ஓதுறேன் அன்றாட நான் சூறாக்கள் உதுவேறேன் தான் சூறாக்கள் ஓதுறேன் தான் ஆனால் என்ற வாழ்க்கையில இன்னும் மாற்றம் ஏன் வரல நானும் சில பாதிப்பானுக்கு உள்ளா என்றா எனக்கு இன்னும் அதுல எப்பையும் இல்லை எனக்கு அதுல இன்னும் எப்பையும் இல்லை அல்லாவுடைய கலாமல் எனக்கு நான் நம்பிக்கை கலாம் அல்லாவுடைய அவர்கள் மூலமாக சொல்லி இதை எல்லாம் செய்ய விட்டு ஒரு பக்கம் ஒதுங்கிட்டோம் இப்ப என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது என்றா கண்ணியமிக்க சோதனை கால ஜவான்களே என்னட வாழ்க்கை வழிகாட்டலுக்கு பின்னாலையும் காசுகளுடைய வழிகாட்டல்களுக்கு பின்னாலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லாஹர் அநியாயமா இல்லை அகனிவாலை வாழ்க்கை போல வாழ்க்கை நகைக்கு மாற்றம் செய்கிறோம் ஆனால் எதிர்பார்ப்பு எப்படி என்றா அல்லாத பாதுகாப்பு எனக்கு என்ற எதிர்பார்ப்போம் பின்னாலையும் சேத்தான்களுடைய வழிகாட்டுகள் இருக்குது ஒவ்வொருசத்துடைய வலி வலிகேடுகளுக்கு பின்னாலையும் சேத்தான்களுடைய வழிகாட்டுகள் இருக்குது அதாவது கடன் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில கண்ணியமாகலே கடலுக்கு மேல அது ரெண்டு இடத்துல இருக்குது ஜப்பானுடைய கடற்பரப்பில் இருக்குது இன்னும் அமெரிக்காவுடைய கடற்பரப்பில் இருக்குது இது ரெண்டுக்கும் மேலால எவ்வளவு பெரிய கப்பல் போனாலும் சரி எவ்வளவு பெரியாலும் அப்படியே உள்ள இழுத்துரும் கடலுக்குள்ள இழுத்துரும் இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு பிளைட் தான் அதுல தப்பி போன பிளைட் ஆனால் இந்த ரெண்டு பிளைட்டுமே முஸ்லிம்கள் மட்டும்தான் போறாங்க அதுல வேற யாரும் போகல அரசு நாட்டு சேர்ந்த ரெண்டு பிளைட்டுமே இது வரைக்கும் தருத்திரத்துல இல்ல இதுல என்ன நடந்து சென்று இது சம்பந்தமா யாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியும் இல்ல இல்ல ஒரு சிலர்களை தவிர பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளு இது சம்பந்தமான ஒரு கித்தாப் எழுதிருக்கிறாங்க சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல அவங்க எழுதியிருக்கிறாங்க இதுல யூதிகள் மிக பயங்கரமான தூனியக்காரர்கள் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்றாங்க வேண்டாம் இவங்க என்ன செய்யறாங்க வேண்டாம் இதுல மேலால போகக்கூடிய அந்த கப்பல் அதுக்கு சொல்ல ஒரு அச்சங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க நீங்க அது அது சம்பந்தமா தெரிஞ்சவங்களுக்கு அதுல கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா அது சம்பந்தமா நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அதுலயும் அவங்கள டெலண்டிருப்பாங்களே என்ன நடக்குது என்ற உண்மைகள் யாரும் எழுதியிட்டாங்க அது எகூதியரால் மறைக்கப்பட்டுச்சு ஆனால் கண்யா உடலு அவங்க கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இதுல என்ன நடக்குதுண்டா அப்படியே எகூதியல் அப்படியே உள்ள இழுத்து அதை இழுத்து என்ன செய்றாங்கண்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு சூரிய மறைவுண்டி அதைப்படி அது என்று நாம யோசிக்க அவங்க ஒரு வாயான சூரியம் தான் செய்வாங்க அவங்க கண்களுக்கு முன்னால ஒரு சிறை போற்றுவாங்க அதுக்கு பின்னால கண்க வெட்டுற மாதிரி ஆனால் எழுந்தி நடப்பாரு தலை வேலையா போற மாதிரி இருக்கும் ஆனால் அவருக்கு சூடு தான் கனிமாலி இதெல்லாம் நடக்கிறது ஒரு வகையான சூனியம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு உச்ச கட்ட சூனியம் செய்வாங்க அதன் மூலமாக இந்த மக்களுடைய உள்ளங்கள் அப்படியே மாத்தி இவங்க இப்படியே ஒரு வேலை செய்யறாங்க இதற்குரிய நோக்கம் இதை ஏன் செய்யறாங்கண்டா இதை ஏன் செய்யறாங்கண்டா இவங்க செஞ்சு இவங்க அப்படியே யூதிய பக்கம் இழுத்து பெரும் பெரும் படித்தவங்க இருக்கிறாங்க அவங்க உலகத்துடைய அறிவுகள் என்ற மனைவிய படிச்சவங்க நிறைய அறிவுகள் என்று நினைச்சு நிறைய மனமைகளை படிச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக அவங்களுடைய நோக்கமே மக்களை வழிகடுக்கிறது தான் மக்களை வழிகடுக்கிறது தான் கண்ணியமான சோதனை பாருகாங்களே ஏன் ரெண்டு முஸ்லிம்களுடைய காரணம் என்னன்றா அந்த சூரியன் இருக்கிறேன் அது பத்துதான் செஞ்சவங்களுக்கு அந்த சூனியம் படிச்சாரு அவங்க போல ரெண்டு சுண்ணத்தை அல்லாஹ் செஞ்சுதான் ஒன்று சுமாவை போட்டான் சுருமா தண்ண இருந்தவங்களை தான் நபியவங்க போடலாங்க அப்படி என்ற அல்லா தாயுடைய கட்டத்தை அல்லா நபிக்கு சுருமாவை போட்டு விட்டுட்டாங்க ரெண்டாவது அல்லாஹ் ஹத்துனா செஞ்சுதான் நபியை பிறக்க வச்சான் இந்த ரெண்டுமே அல்லாஹ் நபிக்கு செஞ்சு வச்சிருந்தான் கனிமனவர்களை ஹத்துனா அவ்வளவு முக்கியமான சுண்ணன் அவ்வளவு முக்கியமான சுண்ணன் இதன் மூலமாக அந்த சிலர் ஹத்துனா செஞ்சவங்களுக்கு படிக்காது அதனால அளந்த அணை விட்டுட்டாங்க அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பல தடவை வந்துருச்சு அது வரக்கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் அழித்து விடுவாங்க கண்ணியத்துக்குரிய சூழ்நிலை செய்யப்பட்ட சூழ்ச்சியல் தான் இன்னைக்கு முன்னூரகத்திலேயும் இருக்கக்கூடிய சூழ்ச்சியல் இது எல்லாத்துக்கும் பின்னால இவங்க சொராவும் ஹரிசுடையவும் ஆராய்ச்சி செஞ்சுதான் இதை எல்லாத்தையும் இது எல்லாத்துக்கும் கண்டிமாவே இருந்து ஹரிசேல ஆராய்ச்சி செஞ்சாங்க விவசாய நிலங்கள் எப்படி தண்ணீரின் மூலமாக பச்சை பசேல வளருவோம் இதே போல மியூசிக்கின் மூலமா மனிதர்களுடைய உள்ளங்கள்ல உலகித்தரும் முஸ்லிம்களாக இருப்பாங்க வேணும் பார்வையில வேணும் பேருக்கு ரெஜிஸ்டர்ல முஸ்லீம்களாக இருப்பாங்க ஆனால் முனாஃபிக்க ஏனென்றா எல்லா இடத்திலையும் நிபாத்தை வளர்க்கணும் முனாபித்தனத்தை வளர்க்கணும் கனிமாலய இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா ஒரு காலம் இருந்துச்சு போன் வரும் இப்படியாம் அப்படியாம் அந்த போன் இப்படி இருக்கலாம் அதனால் இப்படி இருந்து இங்கிருந்து அங்கே பேசிடலுமா அவர முகத்தை பார்த்து பேசிடலுமா பேசிக்கொள்வாங்க ஆனால் அப்படி நீக்குமே நாங்கள் காண இல்லை அப்படியே போன்கள் இருந்தாலும் பெரிய பெரிய போன் நாங்கள் என்னட மொழியில சொல்லுங்க கடவுள் பாங்க என்று சொன்ன மாதிரி பெரிய போன்கான ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு எனக்கு தெரிய பிள்ளைக்கு தெரியும் என் போன்ல சிலவங்க கண்ணியமா சொல்ற சிலவங்க பெருமையா சொல்ற ஹசரத் சரியான மாஷா எனக்கு தெரியாதுல்லாம என் பிள்ளைக்கு போன்ல தெரியும் அவனுக்கு தான் கொடுக்குறோம் அவனுக்கு அஞ்சு வயசு தான் ஹசரத் பாருங்கன்னு இவரும் டெலண்ட் இது டெலண்டா இது டெலண்டா அதுல வாப்பக்கு பெருமை கண்ணியமான சூழ்நிலை பாடுகிறோன்களே இது யாருடைய சூழ்ச்சி யார் செஞ்சது யாரோ எப்பயோ போட்ட பிளேன் இன்றைக்கு ஏங்கே நோடையும் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டாக கண்ணியத்துக்குரிய சூழ்நிலை பாடுகிறோம் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்றா நானும் நீங்களும் ஏங்க நோடையும் பராணையும் அதிசயை விட்டுட்டோம் எனக்கு சுண்ணத்தம் கொரானும் தேவையாக போயிருக்கேன் போயிருச்சு அது யாருக்கும் சொந்த மாதிரி போட்டுக் கொண்டு தானே அதெல்லாம் அதெல்லாம் நிதலுக்கு செட்டாகாது என்று சமாளித்து கொண்டு போறோம் வேளாண் கட்டிய மிக்க சோதனை கால ஒரு நாள் வரும் ரெண்டுல ஒரு நாளை நானும் நீங்களும் முகம் ஒன்று கனிவாசன் சூரியன் மேற்குல உதிக்கிற நாள் அல்லா ஜெல்லு நாளும் ஒரு தாய் ஒரு தாய் எப்பயாவது அவருடைய பிரசவர் வேதனையில மூத்த ஆடித்தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிற வழியால குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனையால ஒரு தாய் மௌசாகித்தால் ஒரு ஆணும் ஹரீசும் அவளுக்கு சூட்டக்கூடிய பட்டம் ஷகீதாக மௌத்தாகிறார் அவள் ஒரு ஷகீன் அவள் ஒரு ஷகீதாக மௌட்டாகிறார் ஏனென்ற அவ்வளவு பெரிய வேதனை கண்ணிமா அந்த வேதனையால சொல்லி முடிக்க சொல்லி முடிக்கிறான் حمل حملها وترى الناس سكارا وما هم بسكارا ولا تبنا عذاب الله سبيل. لن يمهل الله قرآن صدان يام واني در يالي. முஸ்லிம்களே இல்ல மனிதர்களே அங்காகோ பயந்து கொள்ளுங்க அண்ணா ஒரு நாள் வர இருக்குது அது எப்படிப்பட்ட நாள் என்ற அந்த சூருடைய பயங்கரத்தாலே தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிற தாய் அவ பால் கொடுத்து கொண்டிருக்கிறத மறந்து அப்படியே குழந்தைய கையை விட்டுவான் அந்த பச்சில பாடகன் கீழே கொழுந்து துடித்து சாகுவான் அது அவன் தன்னுடைய கட்டை பயில குழந்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் அவனுக்கு தெரியாமலே குழந்தை வெளியே வந்துடும் ஆனால் அவக்கு அது வளர்க்காது சூருடைய பயந்தரம் அவளே பயங்கரம் கக்க கட்டை பயில் இருக்கிற குழந்தை வெளியவான வேதனை கூட தாயால உணர முடியாத ஒரு பயங்கரமான வேதனையை அதை ஏற்கனவே அனுபவிப்பா அவனோ பயங்கரம் சூருடைய பயங்கரம் கணேசுக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே கணவான்களே அந்த சூழல் ஊசப்படுற நாள் எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது ஹரீஸ்ல வந்திருக்கக்கூடிய எல்லா வகையான அடையாளங்களும் சின்ன அடையாளங்களும் வந்து முடிஞ்சாச்சு இனி வர இருக்கிறது கண்ட கண்ட இடத்துல எல்லாம் நடக்கும் மக்கள் ஓரமா செய்து செய்யுங்க என்று சொல்றதுக்கு கூட பயப்படுவாங்க தனிமாலி அந்த ஜபான் வந்து கொண்டிருக்குது அந்த ஜமான் வந்து கொண்டிருக்குது எப்படிப்பட்ட சினாந்தா இன்னைக்கு நிறைய பேர் من رأيه فير غنم أهلي موبايل فوند للنزلاتي رأى பாதுகாக்கணும் இதையெல்லாம் சொல்ற நோக்கம் ஈக்கல்ல ஆனால் சொல்ற காரணம் என்னென்னா இன்னைக்கு நாங்கள் என்ன இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன நிலைந்தா எப்படி அல்ல உதவி வரும் என்றது நினைச்சேலா சொத்துவா நடந்து கொண்டிருக்குது வாங்கி கொள்வதட்டம் இப்படி வெளியே கொஞ்சம் பேர் மீண்டு கொண்டு அப்படி தடமாடி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனா திரிச்சு கொண்டு அப்படி இப்படி அதுக்கு பின்னால சொத்துவா முடிஞ்ச பொருள் பள்ளியுடைய முக்கியமானவங்க வந்து சொல்றாங்க அசரத் அங்க என்ன நடந்துச்சுண்டா அங்க கொஞ்சம் குழப்பமாகிட்டு என்னண்டா ரெண்டு பொடியம்மார் பார்க்கக்கூடாது சில கெட்ட படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் விம்பர்ல கன்னியாசு கொத்துவா நடக்குது எங்கேயா கனிமாவது ி இதில் அடிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை தைரியம் இல்லை தைரியம் மருவில்லை நெருங்கின ஜமான் வா சொல்ல சொல்லும் கன்னியுரிய சூழ்நிலை காலகண்களே அல்லா மன்னிக்கணும் இது மாதிரியான கேவலங்கள் எவ்வளவோ நடக்குது அடையாளங்கள் ஆடு வைப்பவர்கள் போடுறதுக்கு செருப்பு இல்லாமல் வீடு கட்டுறதுல பில்டிங் கட்டுறதுல அதாவது மாடி மாடியா வீடு கட்டுறதுல போட்டி போடுற நிலைமை வரும் அந்த ஜமான் வண்காட்சி எங்க பார்த்தாலும் கட்டி கொடுக்கிறாங்க வேலை கொண்டே ஒரு தற்காலத்தில் என்ன கேட்டான் இந்த காலத்துக்கு பொருத்தமான பொருத்தமான குடும்பத்தில் இன்னும் அவருக்கும் சொன்னா நீங்களும் ஹார்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுங்க கேட்கிற மூணு பேர் அதே குடும்பத்துல மூணு பேருக்கும் அதே மசூரா ஹார்ட்வேர் ஹார்டுவார் ஹார்ட்யார் இப்ப வந்து கேட்டா நீங்க மூணு பேருக்கும் ஹார்ட்வேரே சொல்றீங்களே என்ன என் ஹார்ட்வேர்ல என்ன அப்படி என்ன ரகசியம் என்று கேட்ட நேரம் அவர் சொன்னாராம் இல்ல ஏன்னா இதை சொன்னா தயாமத்துடைய அடையாளங்கள் வந்திருக்குது வீடு கட்டுறதுல மக்கள் போட்டி போடுவாங்க அப்படியே தான் தேவைப்படுற சாமல் இதாத்தான் இருக்கும் அதனால்தான் நான் இதையே சொன்னேன் கன்னியத்துக்குரிய சூழ்நிலை பாலகுண்களே அதுக்கு பின்னால் அவங்களை சொல்ல வார விஷயம் விகிதாசாரம் குறையும் என்று இதெல்லாம் பெரிய கணக்கெடுப்பு அதெல்லாம் செய்ய தேவையில்ல எங்களை எங்க குடும்பங்கள்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு உள்ளாலே ஆம்பளை பிள்ளைகள் கூடையா தொகுத பிள்ளைகள் கூடையா பார்த்தாலே விலங்கு கொள்ளு கடிமான இதுவும் கூட பெண்களுடைய விகிதாச்சாரம் கூட பெண்கள் வீட்டில வெளியே திரிய ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் ஊரெல்லாம் பெண்கள் கூடிரும் அதுவும் இன்றைக்கு கூடிருச்சு பெண்கள் வெளியே வராத இடத்துல நாங்க போனாலும் பொங்கலோட புகவை சரி ஒப்பிதான் வச்சுக்கிறாங்க அதிலையும் தப்பெயலாம் கடியத்துக்குரிய சோதனை பால எப்படி பார்த்தாலும் கயாமம் நெருங்கின காலம் தயாமம் நெருங்கின காலம் இன்னும் எத்தனையோ அடையாளங்கள் ஆனால் அது அல்ல நோக்கம் அது அல்ல நோக்கம் இந்த காலத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய உங்களுடைய நிலம் என்னவோ நானும் நீங்களும் என்ன அடையப் போகிறேன் என்னோட நிலம் எப்படியோ ஆகும் சூர் ஊதப்படுவேண்டா சூரியன் மேற்குல உரிக்க வேண்டாம் எனக்கு தொண்டா கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்குள்ள சூனிய துணிய தெரியாம தலைவரை நினைச்சு கொண்டிருக்கிற குடும்பத்துல மகன் தொழிற்பேட்டி கேட்க வேண்டாம் எங்கேயாவது போயிட்டு ஒரு அசரத்தை பிடிச்சி யாரு ஒரு ஓடி பார்க்கிறவர் யாருயாவது பேசி அவங்க நினைக்கிற கொஞ்சம் தீனிய ஓடி எடுத்துட்டு வருவோம் ஒருத்தருடைய உணர்வு அவருக்கு தெரியாத மனத்தில் வைக்குது அந்த ஒரு ஆண்டுடைய ஹதீஸ்ல வரக்கூடிய துவாக்கள் ஒரு ஆண்டு ஆயத்திற்கு உட்படாததாக இருந்தால் கண்ணியமான அதுவும் செக்சான் அதுவும் சூனியம் தான் உனக்கு சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல எட்டப்பா சீனி மந்திரிக்கு கொடுத்தால் இந்த வேலை செஞ்சால் பெண்களுக்கு பெரும்பான்மையின் இந்த பழக்கம் இங்குது என்ன நடக்கும் அந்த சீனி மந்திரிக்கிற கேட்டுக்கு தானே இந்த சீனி செமிக்காது இது வயசுக்குள்ள அப்படியே இருக்கும் அது செமிக்காம அப்படியே உடம்புல உணர்வுகளை மாற்றும் இப்படி மாற்றுற நேரத்துல கடிமால அது செவிப்பாடு அடையாத செவிப்பாடு தொகுதி தான் எது செமிக்காட்டியும் அது சுகர் செடிக்கலன்னா அது சுகர் நோய் அது கொலஸ்ட்ரால் கொழுப்பு செடிக்கலன்னா கொலஸ்ட்ரால் செமிப்பாடு சரியா இல்லாட்டி அது மேலாக மாறும் கண்ணியமானது இப்படிப்பட்ட நோய்கள் கேன்சராக கூட வரையலும் அது கேன்சராக கூட மாறையிலும் கண்ணியமானவர்களே அது பின்னால் அவருடைய விளைவுகள் விளங்கும் வெது வெது கொற்றுறது என்ற எல்லாம் நிறைய செய்யப்படக்கூடிய முறைகள் இது கொரான் அடித்துக்கு உட்பட்டதாக இல்லை என்றிருந்தால் குரான் அடித்துக்கு உட்பட்டதா இல்லை என்று ஒன்று குறான ஏதுரவின் மூலமாக குரானுடைய வசனங்களின் மூலமாக அது பாசாக்கப்படணும் أفد إلا على الأصمار حسنا الله ليسرنا من قل إذا نور ما هاد باطلاك فنرون أفد إلا هذا الحديث لوراك ليدعاك لرأي دعاك لأنه كذي أعيذ بعزة الله وقدرته من شر ما أجده وحاضر إنجن ردعا رد أعيذ بكلمات الله سامة من كل شيطان وغام ومن كل عين لازم إنجن ردعا رد بسم الله ربي الله حسبي الله سوكلت على الله اعتصمت بالله صولت أمري إلى الله أسألك بحق ذاتك اي يشفيني عن مرضي عذا انجد رضواء ابني اثنين دعاقل دعاقل نذيورية حدیث لاند دعاقل اند موندون اند موندون اند غير يد المونمه صري اذا الان مندر وارثي اذا الان اذا وطنانگل خارثي صري اذا يدال دعاقل صنجالم صري اذا كنت صنجالم صري اذا انايت شرط اذا انايت كفر اذا الشرق لديك اذا يند وحايل يوم سيئ موري عذا கனி மருத்துவ நிமிடர்கள் இன்னும் சிலவர்கள்ட கேள்விகளிருக்கிறது ஜிங்குகள் மூலமாக மருத்துவம் செய்ய முடியுமா கனியத்துக்குரியவர்களே ஜிண்கள் அவங்களும் மருத்துவம் படிச்சவங்க இருக்கிறாங்க அவங்களையும் சரியா படிச்சவங்களும் இருக்கிறாங்க விளையா படித்தவங்களும் இருக்கிறாங்க சரியாத முறையில ஹரீசுக்கு உட்பட்ட முறையில மேல சொன்ன விதத்துல செய்யக்கூடிய ஜென்களா இருந்தால் அது மருத்துவம் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை என்று இருந்தால் அதை கட்டுங்க இதைங்க இதை கொங்களை சுடுங்க இதெல்லாம் மருத்துவ முறைகள் அல்ல கணிசுக்குரிய சூழ்நிலை பாதுகா ஹரீசும் வழிகாட்டின முறைகள் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் இது எல்லாத்துக்கும் மேல கணிமாவே முஸ்லிமா குறந்தா முஸ்லிமோ பின்பத்துவன் என்றால் அப்பேல என்றால் நான் வேற மருத்துவ தேவையே இல்லை எனக்கு போதும் வசனங்கள் சூரத்தில் ஆயத்தில் குறிச்சி இவைகளே தாயாளமாக போதும் இதையிலே தாராளமாக போதும் அதையும் தாண்டி சில நேரம் சில நேரம் அதையும் தாண்டி யாராவது பலகீனர்கள் இருந்தால் உள்ளம் பலகீனமா இருந்தால் உடம்பு பலகீனமா இருந்தால் சில சூன்யங்கள் பலிக்கும் அதுக்கு பின்னால பெரும்பாலும் குறைவு ஆனாலும் தீரோட உண்மையான பலத்தோட அவர்கள் ஓதுவாரா இருந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறோம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறோம் இது ஓதுவதுல பெரும்பாலான பிரச்சனைகள் முழுமையாக நீங்கிடும் கண்ணிய சூழ்நிலை நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த ஜிம் சேர்த்தால் இதுவரை பொல்லாதது போல் அதுவெல்லாம் பெரிய பலாய் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வின் வரக்கூடிய அல்ல இருக்கின்ற வார்த்தை இதன் மூலமாக இதை சக்தி உள்ள எதுவுமே கிடையாது மகளே ஒரு முஸ்லிமுடைய வாழ்ந்து வரக்கூடிய விஸ்மில்லா இதைவிட பலமான வார்த்தை உலகத்துல எதுவுமே கிடையாது இதைவிட சக்தியானது உலகத்துல எதுவுமே கிடையாது அதனால கண்ணியத்துக்குரிய சோதனையை பாலை அந்த அளவுக்கு நாங்க எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் எந்த வகையான பயமும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை கண்ணியமான சூழ்நிலை பாடகிறே இது இல்லாம ஏனைய சில சூனியங்கள் சில சூரியங்கள் சிலர்கள் அவங்க சூரியத்துல பாதிக்கப்பட்டு அவங்களால் அவங்களுக்கு ஓடி செஞ்சு கொள்ள முடியாத நிலைமை வரும் சில நேரம் செல்ல தக்கராத்துல இருக்கிறாங்க இந்த நேரம் ஆயுஷா ரவி இல்லாமடியில நதியி எனக்கு ரொக்கியா செய்ங்க ஆயிஷா எனக்கு ரொக்கியா செய்ங்க ஆயுஷார் அதில்லாங்க ஓங்கிறதா ஓங்கிறதா பலமானது நதிய உதிரதா பலமானது கனிமல நபியுடையமான பலமானது அய்ச பலமானது நபியவங்க தான் ஓடுகிறது பலம் ஆனாலும் சில கட்டம் வரும் சில விலகீனங்கள் ஏற்படும் சில நேரம் மின் மருத்துவர் ஊத வேண்டி வரும் அந்த அளவுக்கு வந்துட்டால் அது செய்யத்தான் வேணும் அது ஓடத்தான் வேணும் அது ஓடுவதன் மூலமாகத்தான் அந்த மருத்துவம் ஆகும் கட்டியத்துக்குரிய சோதனை பாடுகிறான் அது இல்லாம அந்த அளவுக்கு விலகிந்தேற்படல் வேண்டால் நான் எனக்கு ஓடி மருத்துவம் செஞ்சு கொள்ள முடியும் அது முடியும் கண்ணியமான சூழ்நிலை பால நிறுவனங்களே இதற்கென்று ஆனால் முதலாவது தேவை என்னண்டா நான் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்து வெளியே வரணும் நான் பாவத்தையும் செஞ்சு கொள்றேன் எல்லா கூட்டாளித்தனமும் இருக்குது எல்லா வகையான பாவங்களையும் ஈடுபட்டுக் கொள்றேன் என்று இருந்தால் அதுல எந்த தலமும் வராது கண்ணியமான சூழ்நிலை குறிப்பாக தனிமையுடைய பாவங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு அத பார்த்த பாத்தும் அதனால ஒரு விஷயம் உறுதியாக உள்ளங்களுக்கு முதலாவது விஷயம் பெரிய சூரியம் சரி பெரிய இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பயங்கரமாக இருந்தாலும் இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு ஆளுடைய ஒரு வசதமும் போதும் அல்லாஹுடைய பலஹீனம் அதனால் அப்படி ஆகவில்லை அதனால நான் என்ன செய்யணும் என்றால் பலமுள்ள ஆக்கிக் கொள்ளணும் கிர சுக்கரியவர்களை அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனை தான் பாலங்களோட ஈடுபட்டு கொண்டேதான் நாங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் பாவன்கள் ஈடுபட்டுக் கொண்டேதான் நாங்க எல்லா கனவுகளை எதிர்பார்க்கிறோம் நாங்க குறை ஆனால் பாவம் செய்கிறோம் நாங்க பாவம் செய்கிறோம் நாங்கள் கொண்டே பாவம் செய்கிறோம் தெளிந்து கொண்டே புலம் பேசுகிறோம் தொழுது கொண்டே அரசுக்கு அதிகாரிகள் செய்கிறோம் என்றால் நாங்கள் தொழவே இல்லை நாங்கள் தொலைவே இல்லை நாங்கள் குறைய ஓடுகிறோமே இல்லை நாங்கள் விற்கிறோமே இல்லை நவீனத்துக்குரிய சூழ்நிலைப்பாளர்களோ சரியான முறையில அதனால ஆக முக்கியம் என்னென்றா இன்றைக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான முசீபத் அதிகமான பேர் சூனியல் செய்வதில் இன்னும் கண்டுகொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வகையான போதைய மாதிரி செஞ்சு பரவிட்டால் அதுக்கு பின்னால் ஐம்பது ரூபாய் கிடைச்சாலும் கொண்டு போய் சூரியன் செய்வாங்க சூரியம் செய்யறதுல பழக்கம் வந்துட்டால் போதையாக மாறிடும் அவங்க விட வேட்டாங்க அதனால இவங்க துண்மியால வாழ தகுதி இல்லை இவங்களை கழுத்த வெட்டரும் என்றுதான் முடிவாக தௌபாவாகவே சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய விடவும் இருக்கும் ஒரு பெண்ணுடைய சக்கராத்தை பார்த்தும் கண்களுக்கு முன்னாலே கண்ணியமான சோதனை அல்லா மண்ணுக்களும் அல்லா யாருடைய மூச்சையும் அப்படி ஆக்கிரக் கூடாது அவர்களுடைய கடைசி மூச்சு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அவங்க இருக்கிறாங்க ஒரு மூச்சை அந்த மூச்சுடைய வயிறு முதுகோடு ஒட்டு ரூபாய் மாதிரி ஓகுது அதாவது கால் அடியில இருந்து அளவுக்கு வயிறுது அதுக்கு பின்னால மறுபடியும் அடுத்த மூச்சு கீழே எழுக்குது எட்டு நாட்களாக ஒரு சொட்டு தண்ணீரும் ஒரு சொட்டு குடு சாப்பாடும் இல்ல கண்களால தண்ணீர் மட்டும் வடிஞ்சு கொண்டே வைக்குது இந்த பெண் இழுத்துக் கொண்டே வைக்கிறான் எட்டு நாட்களுக்கு பின்னால் அவனுடைய ஜலாசா கவியத்துக்குரிய இருந்தவங்க பாதுகாத்தான் வாலிபத்தில் எப்படி மவுத்து வரும் என்று தெரியாது அதனால கவியத்துக்குரிய வாலிப சோதரர்களை கிட்டத்துல ஒரு ரெண்டு பேருடைய ரெண்டு வாலிபுர்களுடைய அந்த இடத்திலே ஆசல் மவுத்து ஆனால் கம்யமான வாய்ப்புகளே அவங்க மகத்துடைய நேரத்திலே அவங்களுடைய ஜனாயசா கிட்ட போதா வாயிலிருந்து வரக்கூடிய நோக்கம் எப்படி மகசாயிருக்காங்க எப்படி இருக்கும் மகன் கொடுத்துருப்பாங்க விஷயமா காலையும் கட்டி தலையும் திருப்பி வாழையும் பொறுக்கி எல்லாம் சேர்ந்து பிடிச்சு அறுக்க போல அது கட்ட முடியாம ஒரு வகையான போடுது அது சக்கராசுரிய வேதனையால கட்டுது இம்மலி வைங்கலி குள்ளி மோசி சக்கரா நதியவங்க சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷுக்கும் சக்கராத்துரிய வேதனை இருக்குது இது நதியுடைய புபாரக்கான மௌசுரிய நேரத்துல நவியவர்களே சொல்றாங்க அவங்களோட வாயாலே அவங்களுக்கு சக்கராத்துரிய வேதனை அனுபவிக்கிறாங்க கடிக்கால நவியுடைய சக்கராத்துலேயே அவ்வளவு வேதனைடா வேண்ட இவருடைய மௌத்துடைய நலன எப்படி இருக்கும் சக்கராத்துடைய வேதனைகள் எப்படி இருக்கும் கன்னிமகளை அல்லாஹ் என சக்கராத்துகளை நே தாக்கணும் ஆனால் கன்னிமகளை நே தாக்குறது இவர்களே ஆக்கலால் மட்டும் முடியாது அது வாழ்க்கையுடைய எங்களை வாழ்க்கையுடைய அமைப்பு வச்சுத்தான் அது ஆகும் கனியமான சூழ்நிலை பாடுகிறார் அதனால பாவங்கள் வெளியே வரணும் பாவங்கள் வெளியே வாங்க சில பாவம் இருக்குது அந்த பாவங்கள் எங்களை விடாது அதுல விடாது உதாரணமா இந்த சூரியங்கள் அது மாதிரிதான் இதற்கு செய்யணும் என்னன்னா அந்த பாவத்துக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகள் அல்லது நண்பர்கள் அல்லது சூழல் அந்த இடத்த விட்டு வெளியாகணும் அந்த இடத்திலிருந்து வெளியாகணும் அங்கிருந்து போகணும் அப்படிப்பட்ட நன்மைகளை விடணும் அப்படிப்பட்ட கருவிகளை விடணும் அதை பாதிக்க கூடாது அப்படி விட்டால் தான் அதிலிருந்து தொல்வா கிடைக்கும் அப்படி இல்ல அப்படி உடையதா அப்படி எல்லாம் அன்றைய நாளையில உங்களுக்கு எந்த நண்பர்களுடைய உதவியும் கிடைக்காது அடிப்படையான காரணமே அடிப்படையான காரணமே அந்த நண்பர்களாகவே இருப்பாங்க துครிய சொது மேகால ஜமாத்னே கடைசி நேரம் கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் ஒரு பெண்ணுடைய சக்கரா இது ஏன் சொல்றேன்னா ஏன்னோட வீர்களிலிருந்து எந்த ஜனாஸாக்களும் காஃபிராக மௌத்ஆல் வெளியாகிர கூடாது காஃபிர்களை போலயே வாழ்ிறது காஃபிர்களை போலயே உடுக்குகிறது காஃபிர்களை போல எல்லா बलाயையும் சீரதி செஞ்சிட்டு முஸ்லிம்கள் மௌத்ஆவட்டும் நிலைக்கவானும் gatiwale மௌத்வும் காஃபிரஹத்தானரும் வேலுமெண்டா கவல் செய்வாங்க வேலுமெண்டா குளிப்பாட்டுவாங்க வேலுமெண்டா தொழில் முஸ்லீம்களை போல தொப்பி போட்டு கொண்டு போயிட்டு அடக்கம் செய்வாங்க ஒரு பெண்ணுடைய உண்மைக்கு சரியான வருத்தம் கொஞ்சம் வந்து பாருங்களே இல்ல நீங்க போகலான்னு வாங்க இல்ல அத சரியான வருத்தம் கொஞ்சம் வாங்கல என்று சொன்ன உடனே போயிட்டு பார்த்தா அந்த பெண்ணுடைய கடைசி மூச்சியில் எடுத்துக் கொண்டிருக்கு இப்ப அதே இல்ல யார் அந்த பொங்கலாம் அந்த பொங்கலாம் இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும் அந்த பொங்கல் புது அம்மே புது அம்மே நீங்கொண்டு குடும்பம் பார்த்து கொண்டிருக்க வா கனிய சுக்கிரியவர்களை சௌதா செய்வோம் அல்லா படத்தில் அழுவோம் எல்லாம் நல்லா தாலாம் நம் அனைவர்களையும் பயங்கரமான நோய்க்கு வந்து பாதுகாப்பதாக எல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக செஞ்சு செட்டியால் பாவத்துடைய வரியை விளங்கவில்லை முஸ்மீமத்தில் வாட்டி கொட்டது ஆகலாம் பயங்கரமான சமான்ந்தான் சமான்ந்த பாவங்கள் விரட்டி விரட்டி முடிச்சது எல்லா எங்களை எப்படி எங்களுடைய பாதுகாத்துக் கொள்ள விளங்கவில்லை ஆனால் மூல பாவியம் எங்களை பாதுகாப்பா எங்க சமுதாயத்தை பாதுகாப்பா உடனடியாக ஆளு பாவங்கள் பக்கம் போராடுகளை பாதுகாத்தி ஆளுநா இதுல நேற்று கூடிய முடிச்சு வழி நடத்துறது நடத்துறது வழி நடத்துறதுக்கு யாருமே யாரையும் இதுவரைக்கும் பிரபாவனாக நினைச்சதுக்கு ஆளு எத்தனையோ வணக்கங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ அந்நிய மக்கள் வணங்கக்கூடிய இடங்களை பார்த்திருக்கிறான் வாழ்க்கையில ஒரே ஒரு தருவதற்கு ஆள் இதுதான் உதவி <laughs> செய்யாது வளத்திற்கு தூரம் ஆகடிய அல்லாஹ் பாவத்திற்கு கரீகளுக்கு தூரம் ஆகடிய அல்லாஹ் அல்லாஹ் பாவம் செய்யற உடர்வாலர் வெள்ளங்கள்ல இருந்து கலக்கித அல்லாஹ் அல்லாஹ் உயிரோட பேனில நசீபாகிய அல்லாஹ் அல்லாஹ் தக்வாவு நசீபாகிய அல்லாஹ் அல்லாஹ் குஷூவு மூலியே துளையில நசீபாகிய அல்லாஹ் அல்லாஹ் நம்ம என்ன என்ன நினைக்கிறது செய்க பாக்கியத்து நசீபாகிய அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் तिलावतல இன்னத்து சாயா அல்லாஹ் பராயல எங்கி ஊதுல தௌஸீக்கதாவ அல்லாஹ் அல்லாஹ்வே வழங்கிய அல்லாஹ் இந்த குர்ஆன் கட்டல யா அல்லாஹ் எங்கள மன்னிச்ச ரஹ்மாலே நீ எங்களை கருதுனே நேஹ் யா அல்லாஹ் அட வல ஜாப மவுஸ தந்துதாலே அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல எலஜி ஹோகக்கூடிய பாக்கியத்தை அஸ்திபாதி அல்லாஹ் குர்ஆன் ஒடிய வசனங்களல இந்தத்தாயா அல்லாஹ் அது உள்ளுடைய வார்த்தைகள அல்லாஹ் அது இந்தத்தாயா அல்லாஹ் அல்லாஹ்வ அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒருயில வாழ்ந்து மவுஸ ஆகுறிய பாக்கியத்தை அஸ்திபாதி அல்லாஹ் எங்கள பிள்ளைகளை பாதுகரி அல்லாஹ் எல்லால கிடைய பிள்ளையுடைய ஜபால் எப்படி வாழ்ந்து தெரியாத யா அல்லாஹ் எங்கள பிள்ளைகள் புர் சிறுக்காக பிள்ளைகளை பேசுவதாக ஆட்சி தந்திரி ஆள் எல்லாம் எல்லாம் போட முடியாது படிச்சுட்டு எப்படி வளர்க்கணும் என்று வளர்த்து ஆனா பிள்ளைகளை வளர்த்துட பிள்ளைகளை வளர்த்து ஆனா இஸ்லாமியா உண்மையான ஆசிரியா யா உதவி அடையக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் முஸ்லிம்களை <laughs> பாதுகாத்திரியாக மதுரை சாக்கள் பக்தர்களை பாதுகாப்பா அழகாக்களை அழகாயிரம் போயிருந்தா அழகாக்கல அழகாயிரம் போயுங்களை சரியாகலாம் அழகாசிய அறிவை பாதுகாப்பி ஆகலாம் அழகாக்களை பாதுகாத்திரியாகலாம் அவருடைய கண்ணியங்களை பாதுகாப்பி ஆகலாம் அவருடைய சொத்து சூழ்ச்சி பாதுகாப்பி ஆகலாம் எல்லாம் பௌத்து வரைக்கும் உள்ளங்கள்ல பாதுகாத்திரியாகலாம் எந்த புராணி உள்ள சுட்டு எடுத்து நிலமையிலே அதுந்திரமான பாவம் ஆகலாம் அவர்களுடைய சொத்து சூழல்களை மனைவி மக்கள் வாழ்க்கையில் குடும்பங்கள் நிம்மதியில் சந்தோஷத்தை உண்டாக்கிறார்க்க முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம் أشهد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لو لا أن هدان الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم أما بعد يا أيها الناس اتقوا ربكم يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم